முதல்ல ஆன்லைன்ல கேள்விகள் பதில் சொல்லிடுறேன் குளிப்பு கடமையான நிலையில் புது ஆடை அந்த ஆடை அஸ்தமா ஆகிவிடுமா அப்படிலாம் கிடையாதுங்க கடமையான புது ஆடை இல்ல பழைய ஆடையே இருந்தாலும் கூட அதாவது ரசோல்லாய் சல்லாத அரிசியில் வருது குளிப்பு கடமையான நிலையில உங்களுடைய இந்திரியமோ விந்தோ ஆடையில பட்டா கூட அந்த ஆடைய ரசூல்லாயத்துல சொரண்டி விட்டுட்டு அப்படி தொழுது சொரண்டி விட்டுட்டு அப்படியே தொழுதுக்குறாங்க கழுவாமலையே அதுக்கு அதிக ஆதாரம் இருக்குது அதனால வந்து அந்த குளிப்பு கடமையான இல்லை பட்டா தீட்டு அந்த மாதிரி தீட்டுலாம் இஸ்லாத்து கிடையாது காஃபியுடைய பழக்கம் பேங்க்ல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பணத்தை மஸிதும் டாய்லெட் கட்ட பயன்படுத்தலாமா கூடாது மஸித டாய்லெட் கட்டினா நம்ம தானே யூஸ் பண்ண போறோம் இது எப்படின்னா அதாவது நஜீஸ் பணம் அது நஜீஸ் கூட அந்த நஜீஸ் நம்ம தானே யூஸ் பண்ணுவோம் எப்படி நாளைக்கு நம்ம தானே யூஸ் பண்ண போறோம் அதனால டாய்லெட் கட்ட கூட கூடாது பைப்பிலிருந்து வரும் தண்ணீரில் உதவி செய்யும்பொழுது அதிலிருந்து வடியும் தண்ணீரை சுத்தமாக ஊத்துலாம் அதை வச்சு திரும்ப செய்யக்கூடாது கீழே பக்கெட் வச்சு அந்த தண்ணியை எடுத்து அதில் திரும்பாம கூடாது ஆண்கள் குர்தா ஜீன்ஸ் பேண்ட் அணிந்த பிறகு அதன் மேல் பரதா அணிந்து பெண்கள் பெண்கள் குர்தா ஜீன்ஸ் பேண்ட் அணிந்த பிறகு அதன்பேர் பரதா அணிந்து வெளியில் செல்கிறார்கள் குர்தா ஜீன்ஸ் கல்லூரி இவ்வாறு செய்வது கூடுமா இதை பத்தி சொல்லியாச்சு அல்லது அந்த பனியன் கிளாத்து இதெல்லாம் மார்க்கெட்டில் தடை செய்யப்பட்டது ஆனா புர்காவை அவுத்து வச்சுட்டு ஜீன்ஸ் டிஷர்ட் உள்ள போறாங்க பாருங்க இது கூடாது இது பெரும் பாவம் இது கூடாது புர்காவோட புர்காக்குள்ள நீங்க போட்டுக்கலாமா தப்பு கிடையாது எங்கள் ஊரில் பள்ளிவாசல் வைத்து மிக பிரம்மாண்டமா வீடியோ போட்டோ என்று ஒன்று விடாமல் அனைத்து விஷயங்களையும் அரங்கேற்று நிக்காசி வைக்கிறார்கள் இவ்வாறு செய்வது கொடுமா பள்ளியாசல வைக்காத நமது ரசூல் சல்லா அலுமர்கள் தங்களின் தலைமுடியை பின்பக்க தோல் பூஜா வரை வைத்திருந்தார்களா ஆமாங்க பெருமாநா சல்லா அலுவலம் முடி வந்து பின்னாடி தோல் பூஜா வரைக்கும் தொங்கிடுதான் அதிர்சில வருது அதாவது எப்பவும் அப்படியே இருக்காது சில நேரம் முடி எப்படி இருக்கும் கட் பண்ணாங்கடா காது வரைக்கும் வந்துடும் இதுக்கு அரேபியலி வஃரத்து சொல்லுவாங்க தோல் வரைக்கும் தூங்குறது காது வரைக்கும் கட் பண்றது கோதிதா இஸ்லாத்தையும் அவசியமா அவசியம் ஏற்படுத்தி சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டு முக்கியமான சுனத்த செய்யணும் குடிக்கலாமா இது குடிக்கிறீங்க விளையாட்டு இல்லங்க பெப்சி கொண்டு டாய்லெட்ல சுத்தமாட் பேசணும் ஆசிர குடிச்ச செத்து போடுவீங்க அது என்ன குடிக்கிறீங்க பெப்சியுடைய முழு டெபினேஷன் என்னன்னு சொன்னா பெண்ணி சேவ் இஸ்ரேல் இஸ்ரேல் ஒவ்வொரு நயா காசியும் செலவழித்து இஸ்ரேலை காப்பாற்றுவோம் என்பதுதான் பெப்சியுடைய முழு வாசகமே அதனால யூத நசாரா ஆனா இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் பிரியாணி தண்டியா உடனே செவனம் குடிச்சா உடனே பெப்சி குடிச்சாணும் இது கெட்ட பழக்கங்க அந்த பழக்கத்தை முதல்ல மாத்துங்க பிரியாணி குடிச்சா செவனம் குடிக்கணும் பெர்சி குடிக்கணும் அதனாலையும் நம்ம அதை அவாய்ட் பண்ணி ஆகணும் ஆகவே பெர்சி கோக்கு அவாய்ட் பண்ணுங்க நமது அரபு நாட்டில் பிறக்க ஏதாவது விசேஷ காரணம் உண்டா அரபு நாட்டிற்கென்று விசேஷம் அன்வா உன் முஷ் உங்களில் அரபி பேசக்கூடிய அரபி பேசாத சீபின் தனி ஸ்பெஷாலிட்டி ஒண்ணும் கிடையாது இடத்துல புறக்க வைக்கணும் இப்பொழுது ஹிலாபத் இயக்கம் என்று வந்துள்ளது அதை பற்றி கொஞ்சம் சொல்லவும் அதாவது இந்திய சுதந்திர போராட்டம் நடக்கிற நேரத்தில் ஆயிரத்தி நினைக்கிறேன் அப்போ துருக்கியில இருந்த ஹிலாபத் வீழ்ந்த நேரத்துல இந்தியாவில சில பேர் உருவாக்குறாங்க ஹிலாபத் இயக்கம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இப்ப ஏதோ ஹிலாபத் இயக்கம் என்று வந்திருக்குதான் இதை பற்றி கொஞ்சம் சொல்லவும் அப்படிங்கிறாரு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாது ஜீரோ பூஜி அங்கே இதை பற்றி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அவங்க அந்த இயக்கம் சேர்ந்து அவங்க சில உறுப்பினர்லாம் சேர்த்து அந்த இளைஞர்லாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களை வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி அப்படியே கலாபத்தை உருக்க போறாங்க அப்படின்னா இதெல்லாம் கற்பனை இந்த கற்பனைக்கு பயங்கரதுங்க ஆனா ஒன்னு என்ன பண்ணா நம்முடைய சமுதாய இளைஞருக்கு ஒரு வேக்யூம் நிலவுது ஒரு வெற்றிடம் நிலவுது மாதிரி ஒரு ஒரு விதமான ஒரு விரக்தி ஒரு வெற்றி ஏற்பட்ட நேரத்துல இவங்க வந்து நாங்க உருவாக்குறோம்னு ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களும் அதே மாதிரி இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறாங்க இது எங்க போய் நிக்க எங்க போய் முடியும் தெரியல அல்லாதான் காப்பாத்தணும் ஒன்று மட்டும் எந்த அல்லாவுக்கு எதிரான காபியர்களை எதிர்த்து போராடக்கூடிய நிச்சயமாக அவர்கள் முஸ்லீம்களாக உருவாக்கப்பட்ட இயக்கமாக இருக்காது இருக்கும் சூழ்ச்சி பண்றாங்க இஸ்லாமிய இளைஞர்களுக்கு இஸ்லாமிய விழிப்புணர்வு வந்துடக்கூடாது இஸ்லாமிய ஏன்னா இன்னைக்கு வந்து வெப்சைட் மூலமாக ஆன்லைன் மூலமாக மார்க் அறிவை தெரிஞ்சுக்கிறதுக்கு போதும் அஞ்சு நிமிஷத்துல மார்க் ஞானம் வந்துரும் உலகத்துல அறிவை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு அல்லா அபில உலகத்துல விரலுக்குள்ள சுருக்கிட்டா இப்படிப்பட்ட காலகட்டத்திலே இன்னைக்கு உலகத்துல உள்ள இளைஞர்கள் தான் அல்லாடை மார்க் அத்தின்படி நடக்கணும் அல்லாடி தீவிரத்தின் நடக்கணும் அவேர்னஸ் வந்துருக்கிறதுனால இந்த அவேர்னஸ் மட்டப்படுத்துவதற்காக இந்த உணர்வை கொச்சைப்படுத்துவதற்காக இன்னைக்கு இஸ்ரேல என்ன பண்றான்டா இஸ்லாத்துல அதெல்லாம் தப்பு அப்படின்னா எந்த முஸ்லீம் கேட்க மாட்டான் இஸ்லாமே என்னென்ன அவதூறு அவதூறுகளுமே அது அவதூறு பொய் நிரூபணம் ஆகி இஸ்லாம் தீவிரவாதம் தீவிரவாதம் அதான் வந்து செத்து போச்சு ஒண்ணும் இல்லாம பெண்களுக்கு இஸ்லாமில் வந்து உரிமை இல்லை இஸ்லாம் காட்டு மீனாடி தனமான அது அவன் நாட்டிலேயே எதுக்கு தயாரா இல்ல என்ன பண்றாங்க இறையச்சத்தோடு மறுமையின் ஞாபகத்தோடு இருமாள சொல்ல சுமத்த நூற்றுக்குள்ள பின்பற்று எல்லாம் ஜிஹாத் என்ன மட்டும் வந்துட வேண்டாம் இது யாருக்க விரும்புவா யாரு தான் விரும்புவா இத நம்ம தொழுவதுக்கு எந்த பாதிப்பு இல்ல நம்ம நோம்புக்கு எந்த பாதிப்பு இல்ல தக்குவா இணைய சத்துனாலும் வியாபாரம் செய்யறதுனால யூதனுக்கு எந்த பாதிப்பு இல்ல யூதன் அசாராக்களுக்கு எது பாதிப்பு நீங்கள் எப்பொழுது அல்லாடை மார்க்கத்திற்காக உயிரையும் தியாகம் செய்வேன் என்று உணர்வு வருமோ இந்த உணர்வுதான் யூத கிறிஸ்தவர்களுக்கு பாதகமான உணர்வு அதனால என்ன பண்றான் இந்த உணர்வு மட்டும் வந்துட வேண்டாம் மத்தபடி நல்ல முஸ்லீமா தக்குவா முஸ்லீமா இருந்து அப்படின்னு சொன்னா இது சூழ்ச்சியாக தான் இருக்க முடியும் இந்த மாதிரி சிந்தனையை எந்த இயக்கம் உருவாக்கினாலும் இயக்கமோ அல்ல பிலாக்கத் இயக்கமோ பலாக்கத் இயக்கமோ எந்த இயக்கம் உருவாக்கினாலும் அது உண்மையான முஸ்லீம்களுடைய இயக்கமா இருக்க முடியாது ஜக்காத்து பணத்தை பள்ளிவாசல் கொடுக்கலாமா கொடுக்க கூடாது கொடுக்கலாம் என்று அமெரிக்காவில் உள்ள ஒரு இமாமு கூறுகிறாரே சரியா அதை அவர்தி அமெரிக்கா இருந்து கேட்டுக்கிறேன் சகோதரர் ஜக்காத்து பணத்தை பள்ளிவாசலுக்கு பயன்படுத்த பயன்படுத்த கூடாது அப்படி கொடுக்கலாம் சொன்னா இது வாழ்க்கையில ஒரு முறை குடுக்கலாங்க புது சட்டமா இருக்கு தெரியல ஏன்னா சென்னை பித்னான்னு உலகத்துல யாருமே சொல்லல எந்த பித்தனாங்க வாழ்க்கையில ஒரு முறை ஜக்காத்து கொடுத்தா போதுங்க உலகத்துல யாருமே சொல்லாத பித்னா அந்த பித்னாக்கே உலகத்துல மற்ற அறிஞர்ல இதுக்கு பேர் சென்னை இருக்காங்க ஏன்னா இந்த பித்னா சென்னைல இருந்து உருவானதுனால அதனால தக்காத்து பணத்தை பள்ளிவாசிக் ஒன்று மக்கா மஜித் சார்பில் ஏன் ஆரம்பிக்க கூடாது ஆரம்பிச்சிருவோம் ஆரம்பித்தால் எங்கள் அனைவரின் குழந்தைகளை இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுவோம் ஆரம்பிக்கலாமா இது உங்க அனைவருடைய பிள்ளைகளை சேர்க்கறதுக்காக வேண்டிய இல்ல உங்க பிள்ளைகளை சேர்க்கறது நிறைய இஸ்லாமிக் ஸ்கூல் மெட்ராஸ்ல நிறைய இஸ்லாமிக் ஸ்கூலும் உருவாக்கிட்டு வருது அங்க சேருங்க இருந்தாலும் நமக்கு ஒரு ஆசை இருக்குது மக்கா பள்ளியில ஒரு இஸ்லாமிக் ஸ்கூல் உருவாக்கணும்னு சொல்லி துவாசல்லாம் சூறால் பாத்தியாவில் மொத்தம் ஏழு வசனங்கள் தொலகையில் ஏன் ஆறு வசனங்கள் ஓகார்கள் அதாவது பிஸ்மில்லாமல் ஓடுகிறார்கள் இது விளக்கவும் இது ஆறு வசனம் ஏழு வசனங்கிறதுலாம் இல்லங்க சூரா பாத்தியால வரக்கூடிய பிஸ்மிலா என்பது சூரா பாத்தியாவுக்கு மட்டும் சொந்தமான பிஸ்மிலா இல்ல எல்லா சூறாக்கள்லயுமே வரக்கூடிய பிஸ்மிலாங்கிறதுனால அதை ஓதாமல இருக்க மாட்டாங்க அதை மனசுக்குள்ள ஓதிக்கிட்டு அலுவந்தில்லா ஆரம்பிப்பாங்க சில அறிகுறி சொல்றாங்க இல்ல இல்ல ஒவ்வொரு சூறாவிலயுமே வந்து சூரா பிஸ்மிலா வந்து ஒரு ஆயத்து இது ஒவ்வொரு சூறாவிலயும் பிஸ்மிலா ஒரு ஆயத்து அதனால அகுவந்த சூறா ஓதும் பொழுது சூரா பிஸ்மில்லாவையும் சட்டமாத்தான் ஓதணும் அப்படின்னு சில அறிகு இது பெரிய முரண்பாடு ஒண்ணு கிடையாது சட்டமா ஓதணுமா <middelma>, I I have an in South Indian bank and and they are paying me interest and I have no option. So what should should do? You You leave leave your job. பிரச்சனைமா கூடாது வேற வழியா இல்ல நான் சவுத் இண்டியன் பேங்க் வேலை செய்யறேன் எனக்கு வட்டியே தான் சம்பளமா தெரியுது இதுக்கு பத்து ஓல கேட்கல தெரியாது இதுதான் தீர்வுண்டு இருந்தாலும் காசி மருந்து ஏதாவது சொல்லிட மாட்டாரா எந்த இடமும் கிடையாது ஐ நோ இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆரம் தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டாங்க அர்த்தம் அதனால சகோதரன் அட்வைஸ் என்ன தயவு செஞ்சு உடனே வேலையை விட்டுருங்க அல்லா ரபுடாலுமே இதை விட அலாலான நல்ல வேலை தருவான் உங்களுக்கான நாங்களும் Can we hear Islamic songs? Nagur Hanifa. That is Nagur <laughs> Hanifa came to Tamil and came to Zainbika and Zainbika and now they have to come to English music and they have to come to Zainbika and they have to come to English music and they have to come to that music வருது அந்த பாட்டு ஹராப் கூடாது யூசுப் உங்க நீ ரசிகரா தொழுகையில் அல்லாமல் மற்ற நேரங்களில் குரான் போது அவசியம் தேவையில்லை ஒரு சஜிதா மட்டும் செஞ்சா போதுமானது சொல்லணும் சொல்லணும் அவசியம் இல்ல தெரியாமல் பேங்கில் லோன் வாங்கி வீடு வாங்கி விட்டோம் தெரியாமல் இப்போதுதான் இது ஹராம் என்று தெரிஞ்சிருது இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை வீட்டை சோதரிலே அல்லாத இடத்துல பாதுகாவத்து அல்லா தௌபா செய்யுங்க அந்த லோன்ல இருந்து எவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியுமோ சீக்கிரம் வெளியே வர பாருங்க அந்த லோனை கட்டிக்கிட்டு இருக்க வரைக்கும் உங்க வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது பறக்கத்து இருக்காது அல்லாறு லானத்து தான் ஆளாயிட்டிருப்பீங்க பாத நூறு அல்லாவிடனும் அல்லாட் தூதரணும் போர்சி ஆயத்தமாங்க லானத்துக்கு அதனால எவ்வளவு சீக்கிரம் வெளியே வந்துருங்க வெளியே வந்துட்டீங்கடா செஞ்ச பாகத்துக்காண்டி அல்லாசி நபிசல்ல மறுக்கும் குருப்பை சார்ந்தவர்களை கொலை செய்ய மார்க்கத்தில் அனுமதி உண்டா இறைவன் திருப்தி அடைவானா உண்மை நிலையை விளக்கவும் கொலை செய்யுங்க அல்லா எந்த விஷயம் பேசணும் கேட்டோம் அதன்படி அமர்சி தோப்பி கல்வானி சுபானிக்கலாம்